வணக்கம் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற புதிய படிப்பை தொடங்குவதற்கான முன்மொழிவை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமாகும் இரண்டு கிஷன் கங்கா மின்சார திட்டம் ஜீலம் நதியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை ஜோஜிலா சுரங்கப்பாதையாகும் நான்கு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்பட்டதற்காக ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இந்தியாவின் கௌரவ விருது வழங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சரியான சரியான நேரத்தில் காலதாமதமின்றி சேவை வழங்குவதில் எந்த விமானம் முதலிடத்தில் உள்ளது இரண்டு எபோலோ வைரஸ் மீண்டும் எந்த நாட்டில் வேகமாக பரவி வருகிறது 3. மூன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் பெட்டி கண்காட்சி எங்கு நடைபெற்றது நான்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை ரத்து செய்யப்போவதாக முடிவு செய்துள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி